அனசோபே கத்திரும கல்பியேம்புகே चंद्रे, அனசோப்பதே கத்திரும்பு நம்ம படித்து கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் ஆத்மா நிர்விகாரகா நிர்வியாபாரா ஆத்மா சாட்சி இது மாதிரி விஷயங்கள் தான் படிச்சுட்ருக்கோம் அறியாமையினால் இதெல்லாம் நம்ம மேலே கற்பிச்சுக்கிறோம் ஆத்மாக்கு தேகம் கிடையாது விதேகா நெருந்திரியா நிர்குணகா நிஷ்கிரியா நிஷ்கர்ம எல்லாம் போட்டுக்கணும் ஆக ஆத்மாவுக்கு தேகம் கிடையாது ஆத்மாவுக்கு இந்திரியங்கள் கிடையாது ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது ஆத்மாவுக்கு கர்மங்கள் கிடையாது ஆத்மானா கடைசியில் ஓஹோ ஆத்மாவுக்கு கிடையாது போல் இருக்குன்னா ஆத்மானா என்ன ஆத்மானா எனக்குன்னு அர்த்தம் நான் உடம்பு இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கேன் உண்மையில் எனக்கு உடம்பு கிடையாது உடம்பு என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது இந்திரியங்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன குணங்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன செயல்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் எனக்கு தேகமோ இந்திரியங்களோ குணங்களோ கர்மங்களோ கிடையாது அஹம் விதேக அஸ்மி அஹம் நிரிந்திரியா அஸ்மி அஹம் நிர்குணா அஸ்மி அஹம் நிஷ்கிரியா அஸ்மி அப்படின்னு தியானம் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது அப்புறம் திரும்பவும் சொல்கிறார் எல்லாம் திரும்ப திரும்ப கற்பனை பண்ணிக்கிறோம்னு அஜானாத் மானசோபாதே மானசோபாதே கர்வாதீனி ஆத்மனி அஜானாத் கல்பியு மாநோபாதே கர்த்தத்வாதீன மாணசோபாதீனர்த்தம் மனசுங்கிற உபாதி ஏற்கனவே இந்த உபாதி படித்தோம் நாம எங்கே தெரியுமோ பதினோராவது ஸ்லோகத்தில் பாருங்கள் நானோபாதி பத்தாவது ஸ்லோகத்துலேயே இருக்கு யாசோ ஹுஷி கேஷ நானோபாதி கோ விபு நானோபாதிவசா அந்த ஸ்லோகத்தில் படிச்சிருக்கோம் அஜானாத்து அறியாமையினால் மனசில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவ ஆதீனி கர்த்திருவம் போட்டால் போக்திருத்தம் சுகதுக்கம் எல்லாத்தையும் ஆத்மனி கல்பியே ஆத்மாவில் கற்பிக்கிறான் அறியாமையினால் கற்பிக்கிறான் மனதினுடைய செயல்களை மனதினுடைய செயல்களாகிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் கர்த்திருவம்னா செயல் புரியும் தன்மை போக்திருத்தம்னா இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இந்த கர்த்தத்வத்தையும் போக்திருவத்தையும் அஜானத்தினால ஆத்மாவில் கற்பிக்கிறான் இது எப்படி இருக்குன்னா அம்புகத்தே சந்திரே யசா அம்பசகா சலனாதி உதாரணம் இங்கே ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அது உதாரணத்தை கவனித்து உண்மையை விட்டுறப்படாது உதாரணம் பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு அதாவது நம்ம தண்ணியில் சந்திரனை பார்க்குறோம் ஆற்றங்கரையில் போயின்றே இருக்குதுன்னு வச்சுங்களேன் போயிண்டே இருக்கிறதுல வந்து சந்திரன் வந்து தெரிகிறது சந்தன் அது மாத்திரம் இல்லை தேங்கி இருக்கிற சந்திரன்லையும் நீங்கள் பார்க்கலாம் தேங்கி இருக்கிற ஜலத்துலையும் தேங்கி இருக்கிற ஜலத்தில் பிரதிபி நிழல் தெரிகிற சந்திரன்லேயும் பார்க்கலாம் சந்திரனில் ஒரு அசைவும் இல்லை ஆனால் தண்ணி ஆடித்துன்னா சந்திரன் ஆடுறது அந்த உதாரணம் சொல்கிறார் தண்ணி ஆடித்துனா எப்படி சந்திரன் ஆடுறதுன்னு நினைக்கிறோமோ அப்படி மனசினுடைய ஆட்டத்தை ஆத்மாவினுடைய ஆட்டமான நினைக்கிறோம் மனசு தான்ப்பா ஆடுறது நீ ஆடலை மனசு தான் நீ சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ அந்த சஞ்சலத்தை நீ ஒன்னிடத்துல ஏற்றிக்காதேங்கிறாரு ஆக இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற கருத்தை சொல்லி இதை ஏற்றிக்காதேன்னு சொல்கிறது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்